வணக்கம் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் முறையாக சுகாதார பதிவேட்டை தொடங்கிய மாநிலம் கர்நாடகா இரண்டு பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ரூவை ஆதரித்த மன்னர் கியாசுதீன் பால்பன் மூன்று முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஜெஸ்யா எனும் வரியை விதித்த இஸ்லாமிய மன்னர் குட்புதீன் ஐபக் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சவுதி அரேபியாவில் கார் ரேஸ் பந்தயத்தில் கலந்து உரிமம் பெற்றுள்ள முதல் பெண்மணி யார் இரண்டு நற்றினை பாடல்களின் அடி வரையறை என்ன மூன்று அக்னி என்ற ஏவுகணை பூங்காவுக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி